அட்ரஸ் பால் பால் ஆமா நான் தான் கோபால் கோபாலா நான் பால் கொண்டு வந்திருக்கேன் சொன்னா ஏன் நிறுத்தி விட்டாய் சரி மும்தாஜ் சரி கட்டிப்புடி கட்டி பூடிமும் கட்டி புடி கட்டி புடி தொட்டு கவ க யார பாக்கற ஏன் சித்தப்ப நேசமணியவா அவன் கிடக்கிறான் அண்டங்காக்கா அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது எங்க கிட்ட வந்து ஒரு நான் என்னடா கட்டையும் அரிசியை பொங்கியாச்சும் சாப்பிட்டு நம்பர் பத்து இந்த விடுதாண்டா படுத்து இருக்கிறது யாரா அவளோட சித்தப்பா இருக்கும் என்னங்க நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு ஓங்கி ஒரு மெதி மெதுக்கிட்டுமா அவனை ஏ சும்மார் ஏ எழுப்புறாத நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சுடும் அப்புறம் சித்தப்பா டிஸ்டர்ப் ஆயிடும் வா கட்டலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம் இந்த ஆள் கட்டலோட எங்க போனாரு சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா படுத்திட்டு எங்க நீ தான் நினைச்சேன் ஏன் குளிப்பாட்டி கூட்டு வந்துப்பாட்டரியா இல்லடா ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க சந்த்ரு நீ கடா இங்க ரே நானும் ஒண்ணும் கட்டில உங்களுக்கு தூக்கிட்டு வந்தோமே அதுல தூங்கிட்டு நீ இல்லையா ஐயோ என் சித்தப்பா தூக்கிட்டு பண்ணிக்கானா கண்ணாடி நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்து போங்கடா என்ன வாரம் உள்ள பாக்கிற பாக்கிற அட வந்து இது நிமித்தவன தூக்க Blue, ஐmpfen Californ Karó, நீ என்னbusìnhக் குள 굉장ாம்லாம்renceணிட்டா chief ஐனாம footprint lookoutberg? சுமும் ஓச திருமா மறிக்குப் பார்த்துவி rewardedcular? где свобод connais? நான் உன்னுன் குளப riskingolate quoted cryptocurrency இங் interf predictableது அறை MEMNewsர்க்��து பந்த cerve briefly ăn forskிக்குப் பொள ஐனான் supportive ž faudவா rotations rire aitா Sullivan từ οasis으니까ரிக்கா induர்empor分鐘 acids fibers erleக்கiar்க Green Boule prompted hadn't assumed என்னை அறை வ neuron identifying திருமிடிவ போய் சித்தப்பா கிருஷ்ணமூர்த்தி தாங்க முடியல ஓய்வு கேட்டான்னு பார்த்தா இந்த காலத்தில் எவ்வளவு எங்க போறோம் ஜமீன் மங்களாவுக்கு திங்கிறதுக்கு நீ குடுக்குற அவங்க தானே கொடுக்கறாங்க ஆமா மறந்தே போச்சுரா அப்பா கூட்டிட்டு என்னடா வந்து அந்த கிட்னாப்பர் வந்து வந்துட்டா எங்க கட்டையை உள்ள இருக்க என்ன நடந்தாலும் உடனே தவறு கொடு போட்டது விசாஸ் மாதிரி பின்னால் வந்து சோரண்டி பயமுறுத்தா நீ கையில் பயமுறுத்திட்டு நான் சொல்ல அந்த ரெண்டு அப்ரண்டிஸ் இவங்க தான் வாங்கடா சித்தப்பு அங்க என்ன பாத்து அருவரோட என்ன பஞ்சர் ஆயிடுச்சா மகனே, இந்த கட்டைய என்ன பாடம் ஒரு கட்டையை முதல் டூட்டி வாங்க பாசோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்களை பண்ணிடுறேன் போறாடா நின்னுட்டாட்டா ஐயோ அதுக்குள்ள பாச காலி பண்ணிருப்பாங்களோ அடே ஒன்னா மட்டும் ஒண்ணு விட்டுருவா கவான் சார்ஜ் அக்காசி திகலா பாத்திர சரி சரி வாங்க அன்னைக்கு எங்க பாச கட்டலோடு தூக்கிட்டு போனது நீங்க உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாசம் துரத்திக்கிட்டு இருக்கோம் கோபாலி கோபால கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ அடிபடிச்சிரா இந்த என்னக்கு எனக்கு அவனுட புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் இனிமேல் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம் அமுக்குவே என்ன என்ன சட்டாங்க வெள்ளை அடிக்க வரும் அப்புறம் அடுத்த தர வர்றப்ப கேட்ட பிதிக்கு ஏண்டா அப்படி குரங்கு மாதிரி தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கணும் என்ன ஏ리고 அடடடடடா கெண்டாடா கூப்புர பட்றிக்க இப்பதானே நான் சொல்லிட்டு போனே டேய் கெஞ்சி கெधरी குடாறி கைய பிடிச்சு காலை பிடிச்சு இந்த காண்டெக்ட் வாங்கி கேண்டா 1 லட்சம் ரூபாய் காண்டெக்ட்டா அதல மண்ணள்ளி போட்டாரேடா சக்கட்டத்துல தெட்டடா நைய புத்து பண்ண நான் கொண்டாந்து ஓப்பாயங்க அள்ள குட்டாலத்தில இருக்க வேண்டியல இங்க வந்து ஏமாஸ்ற வாங்குறீங்களா நான் அமிதியா බල பாருங்கடா அเปอร์சென்ட் கிரா போனே பெரிய சாளைக்கு தொப்பி குச்ச மாதிரி டேய் எத விடுடா இந்த ஆளுக்கட்டலாம் நான் திட்டு வாங்குறேன் போறோம் எல்லாத்துக்கும் என்னடா எல்லாரும் எடுத்துருக்க சொன்னா லுக் போறாட இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிப்பேன் செய்ய இருக்க என் சொல் என்னடா இரு இருந்து பத்மனி அம்மா வந்து வண்டி அடியா அம்மா அம்மா இந்த அம்மா தாண்ட அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா இது டெல்லிக்கு படிக்க போச்சு சின்ன வயசுல போயிருக்கும் படிப்பு முடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாலு வருஷம் படிச்சிருக்கோம் வா பாப்பிமா சரி விருப்படிய ஒரு மாசம் தங்கிருவோம் என்ன பண்றது அண்ணன் பெரிய இடம் இங்கே உங்களுக்கு பேசாங்க வெல்கம் ஹோம் வெல்கம் பாபி யாரா இந்த காலகட்ட சமாளம் வச்சது இவருக்கு இதான் வேலை இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு குப்பையா எடுத்து தண்ணி மாட்டு பசங்க எடுத்து வைக்கிறான் அப்புறம் பட்டசாராயமா பட்டச ஒரு கிளீன் பண்றா இப்போது Listen! You bang? Come on! You bang? What did you do? Ha ha ha! செய்ய வேண்டி வே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசாம சித்தப்பா வெளியே எழுதிருப்போங்க அவன நான் எனக்கு தெரிய இந்த பே இருக்கவே இருக்கே போ அவர் காலி ஆட்ட காலி எடுப்போயோ நான் பெயிண்ட் தான் தான் எடுக்க சொன்னேன் உசிர எடுக்க சொல்ல உள்ள சுரண்டிருக்க ஒரன் பெயிண்ட் போவாது டே அது பெயிண்ட் அந்த அளவு ஒரிஜினல் கலரு நீ நீ தேங்களை சொல்லுங்க பண்ணிச்சா கேன்சல் இருந்த காப்பாத்தான் விட்டு வச்சிருக்கேன் இல்ல அடிச்சு துரத்தி இருப்பேன் ஒரு ஆள் தனியாக்கவே முடியல நினைக்கிறேன் கை, அ நீதானி போறது யாரா வருது கிளீன் பண்ற அப்படின் கிளீன் பண்ணா சரி விடுற அப்படியா அந்த புடி புரிய தூக்குறதே ஒழுங்கா அதுக்குள்ளதான் அவர் தூக்கவே இல்ல நான் பார்த்தேன் வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லி இருக்கார் வருஷமா ஓடி கடிய அநியாயமா கூப்பிட்டு உடச்சிட்டா அப்பாடா நாங்கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க பாதுகாப்பா வச்சு உடைச்சிட்டாங்க பிறந்தவனடிய ஓடி வந்த கால் பிளிப் ஆகுது ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் வச்சு கூடாது உடனடியாக பெரிய சொல்லுங்க போட்டு கூட மிச்சம் கடைசியில் தொட்டிங்க கைய வெங்கடா நடங்கடா நடக்கிறேன் எனக்கு போனா போடா இதுல ஒன்னும் குறைச்சலடா இதுல ஒன்னும் குறைச்சல ஐயோ அந்தாச்சு போங்கடா போ எனக்கு எந்திரிக்க வாங்கப்பா நீ வாங்க வாங்கடா உங்களுக்கு மேல கை வச்சி தேவையில்லாத நீ நீ புடுங்குறது போய் புடுங்க போய் நீங்க போறீங்க நீங்க கீரை தொடரா தரையை தொடடா சாவு அடிக்கிறாங்களே என்ன சிவருக்கு வலிச்சம் ஏமா தொட பரதேசி பரதேசி கரும கரும சுத்தில ஓங்கி நடும போட்டா போட்ட தெரியாம சித்தப்பா தலையில் சுத்தி வந்துடுச்சு கூலி மிச்சமாக பேச்ச கேட்டு வேலைக்கு என் புத்தியாலையே அடிக்கணும் ஜாக்கிரதையா பாத்துக்கிறான் ஓகே வேலை செய்யலாம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் வாய் அடிச்சிருவேன் வேலை செய்யாம பாத்துக்கிறது உங்க வேலை பாரு நான் எந்திரிச்சி போயிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான் பாரு எழுப்பலாம் போற எழுப்பா நீடு கத்து குருவி கத்துற மாதிரி நீ போட தைரியமா போ கூட ஒழுங்கா மாற்றி பார்த்து அதோட விலை ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு உங்களை தான் எழுதுவேன் அதனாலதானே அந்த கழுதியில நம்பாம குரங்கு மாதிரி நானே மேல ஏறி இருக்கேன் கேட்ட ஐயாயிரம் ரூபா பைட் 1000 டைர கெட்டியா புடிச்சுக்க நான் ஓகே ன்னு சொன்னா தான் उड़னும் நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுறனும் அவ்ளோதானே ஆமா கவலைப்படாதீங்க பாஸ் நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன் ஓகே ஓகே அஞ்சு இது போடா இது நான் அதசிங்கடா ஏய் மைக் கொண்டுட க தனி கொண்டு வா சபல கோபல எல்லன் போய் சபல உங்க கணக்கு ஐயாயிரம் ரூபாய் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் இல்லையா தண்ணியா துணிக்கிறீங்க கொழுத்துக்கலாம் சார்! வேலுமும் சொல்லுங்கடா காப்பாத்து நான் இப்ப எங்க இருக்கேன் என்னது அலங்காரம் தோரணம் யாரு கல்யாணம் டே என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க ஓஹோ தெளிஞ்சிடுச்சா ஒவ்வொரு கட்டலோட தூக்கிட்டு போன கிட்னா தான் பாருங்க பாஸ் வாங்க போய் ஒரே அமுக்கு அமைக்கிறது